صدق الله العظيم وقال محمد محمد صلى صلى صلى الله الله الله الله عليه عليه عليه وسلم وسلم وسلم كل بني آدم وخير الخطائين التوابون أو كما قال صلى الله عليه وسلم عليتم الله سبحانه وتعالى அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சபவு சாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிய்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக உனர் ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா குஷ்ணு எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு அப்படியே நல்லாவுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறோ எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக இருக்கிறானோ தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்ற முழுங்காக தவிர்ந்து தக்குவாவுடன் வாருமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன் இத்தம் உருவாகும் அல்லாவின் நெல்லடியார்களே இது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் மூன்றாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக யாத்திக் காப்புடைய நியத்தோடு அல்லாவின் மாளிகையிலே நாம் பெற்றிருக்கிறோம் கண்ணியமானவர்களே பிரமலான் வருட வருடம் நம்மை கடந்து செல்கிறது சென்ற வருடமும் ரமலானை நாம் அடைந்தோம் இந்த வருடமும் அடைந்திருக்கிறோம் கண்ணியமானவர்களே நமது வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதுதான் முதலாவது வினாவாக இருக்கிறது ஒவ்வொரு விவாதத்தினுடைய நோக்கமும் கண்ணியமானவர்களே அல்லாவை அடைவது என்றால் என்ன அல்லாவுடைய நெருக்கத்தை அடைவது அல்லாவுடைய அன்பை அடைவது அல்லாவுடைய அன்பு கிடைத்து அதற்கு அடுத்து நம்மோடு யார் கோபித்தாலும் நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது அல்லாவுடைய அன்பு கிடைத்தால் அல்லாவை தவிர மற்ற எல்லாரும் நம்மோட கோபம் நடக்காது அப்படி எதிரியாக இருந்தாலும் அல்லாஹுடைய அன்பு கிடைத்து யாருடைய கோபமும் நமக்கு பணிக்காது அதே நேரம் கோபம் ஏற்பட்டு மற்ற யாருதான் அங்கு வைத்தாலும் நமக்கு பிரயோசனம் ஏற்படாது அதுவும் பெரும்பான் நடக்காது அல்லா அங்கு வைத்தால் தன்னோடு மாத்திரம் நிறுத்த மாட்டான் ஜிப்ரலை சலாத்தை கூப்பிடுவான் ஒருவரோடு அல்லாஹ் இரக்கம் வைத்தால் ஜிப்ரலை சலாத்தை கூப்பிட்டு அவரிடம் சொல்வான் நான் இந்த அடியானோடு இரக்கம் நீங்களும் இரக்கமாக இருக்க வேண்டும் பாருங்கள் அல்லாவுடைய நான் இவரோடு இறக்கம் அன்பும் நீங்களும் அன்பாக நடக்க வேண்டும் அந்த கட்டளை ஏற்று அன்பாக நடந்து கொள்வார்கள் மனக்குமார்கள் எல்லோரையும் கூப்பிட்டு சொல்வார்கள் அல்லாவும் நானும் இவரோடு இறக்கம் நீங்கள் எல்லாரும் இரக்கமாக இருக்கும் அதுக்கென்றால் வேறு என்ன வேண்டும் வேறு என்ன தேவை மாற்றமாக அல்லாவுடைய கோபம் ஏற்பட்டால் அல்ல நம் அனைவர்களை பாதுகாக்க வேண்டும் கோபம் ஏற்பட்டால் அல்லாஹ் கோபித்து விட்டு நிறுத்த மாட்டான் அழைப்பான் நான் இவனோடு கோபம் நீங்களும் கோபமா நடக்கும் எப்படி வார்த்தை நான் இவனோடு கோபம் நான் இவனோடு எதிர் எதிர்ப்பு எனக்கு இவனை உங்களுக்கும் இவரை பிடிக்க கூடாது கோபம் இரண்டாவது ஜிபலை படக்குமார்கள் எல்லோரையும் கோப்படி சொல்வார்கள் அல்லாவும் நானும் இவனோடு கோபம் நீங்கள் எல்லாரும் இவனோட கோபமா எடுக்கணும் இதற்கங்கால் எந்த அரசியல் பாதிப்பின்னால் இருந்தாலும் போலீஸ் அதிகாரி பின்னால் இருந்தாலும் எந்த சண்டியன் பின்னால் இருந்தாலும் அல்லாவுடைய கோபத்துக்கு உள்ளாகினால் அழிவு நாசம் தான் எத்தனை கொடிக்காடை போட்டாலும் நாசம் வரும் அழிவு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அல்லாவுடைய கோபம் ஏற்பட்டால் சக்சஸ் ஆகும் அவர் உருவடைய கரை மாட்டோம் சாக்களை இலக்குகளை அடைய மாட்டோம் இதுதான் நடந்தது அரசியல் ரீதியாக அல்லாவுடைய கோபத்தை சம்பாதித்தார் பொருளாதார ரீதியாக அல்லாவுடைய கோபத்தை சம்பாதித்தார் நுங்கரூ ஆட்சி அதிகாரத்தை வைத்து அல்லாவுடைய கோபத்தை சம்பாதித்தார் அபூஜகல் அவருடைய அந்த ஊருடைய அந்த தலைமைத்துவத்தை வைத்து கோபத்தை சம்பாதித்தான் அதனால் கேவலமான முடிவுகள் ஒவ்வொரு விபாதத்துடைய ஒவ்வொரு வணக்கத்துடைய நோக்கமும் அன்பு என்னோட அன்றாட வாழ்க்கையில் அதை காணலாம் ஒரு பிசினஸ் ஆரம்பித்தால் எப்படி முடிகிறது அதில் வட்டி இல்லை ஏமாற்றம் இல்லை கலப்படம் இல்லை பொய் இல்லை புரட்டில்லை என்னோட இறக்கம் விக்னஸ் எல்லாம் நல்ல லாபம் வருது அது ஹராமான லாபம் வருவதை வைத்தல் அல்லாவுடைய அன்பு அது அன்பு வருமானம் கிடைப்பது அல்லாவுடைய அல்லாவுடைய கோபத்தோடு கோடி கிடைத்தாலும் அது காரூனுக்கு கொடுத்த பணத்தை கொப்பாம் இதுதான் நமக்கு தேவை வேறு யாருடைய திருத்தியும் பேரும் புகழும் அல்ல நமக்கு அல்லாவுடைய திருப்தி அல்லாவோடு நெருங்கினால் நினைப்பது போன்று அல்லா நம்மை நடத்தாட்டுவான் என்னுடைய அடையாள சுண்ணத்தான விவாதத்துகள் வணக்க வழிபாடுகளை செய்து செய்து என்னோடு நெருங்குகிறான் அல்லாவுடைய வார்த்தை அதே சொல் என்னோடு நெருங்குகிறான் எந்த அளவு நெருங்குகிறான் என்றால் நான் அவனோடு அன்பு கொள்ளும் வரை என்னோடு நெருக்கம் ஏற்பட்டால் நான் அவனை அன்பு கொள்கிறேன் அன்பு கொண்டால் அவனுடைய கொஞ்சம் யஷ்மா உபி அவன் பார்க்கும் கண்ணாக நான் மாறுகிறேன் என்றால் என்ன தெரியுமா அவனுடைய பாருகை எனக்கு விருப்பமானதாக இருக்கும் அவன் அவனுக்கு கண்குளிர்ச்சியானதாக இருக்கும் குசது சு அவன் பம் காது கேட்கும்ார்வையாக மாறுகிறேன் உள்ளது கரமாக மாறுகிறேன் என்றால் என்ன தெரியுமா எதில் கை வைத்தாலும் அவனுக்கு சக்சஸ் அவனுடைய கை வெற்றி கை கை ராசி என்போம் கை ராசி அங்கிங்கு மந்திருக்கின்ற கை அல்ல ராசி கை அல்லாவுடைய அன்பை பெற்றவருடைய கை அவருக்கு கை இல்லாவிட்டாலும் சொத்தியாக இருந்தாலும் அவருடைய கை வெட்டப்பட்டிருந்தாலும் அவருடைய ஊனமுள்ள கையிலும் இருக்கும் அவர் நடக்கும் காலாக மாறிவிடுவேன் என்றால் என்ன தெரியுமா அவருடைய பார்வை கேள்வி அவருடைய பொடி அவருடைய கை செயல் அவருடைய நடை எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நடக்கும் சைத்தானுக்கு அவருக்கு எதிரான எந்த விதமான பண்ண முடியாது திட்டம் திட்டாது அப்படியான அடியாருக்கு அதனால் தான் சவால் விட்ட பொழுது ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாவிடம் சொல்லிவிட்டான் எல்லோரையும் வழிகழப்பேன் எல்லோருக்கும் எதிராக திட்டம் தீட்டுவேன் எல்லோரை நரகத்துக்குரியவர்களாக மாற்ற முயற்சிப்பேன் இல்லா இவாதக மின்முல் முகலசி உன்னுடைய தூய்மைப்படுத்தப்பட்ட அதிகாரிகளை தவிர உடற்கென்றே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை தவிர ஒன்றை முழுமையாக அல்வாவுக்கே ஆக்குவது வேறு யாருக்கும் பங்கு கிடையாது நான் அல்லாவுக்கு வியாபாரம் அல்லாவுக்கு மன தூய்மை கொடுக்கப்பட்டவர்கள் இந்த அரியார்களிலே எனக்கு கை வைக்க முடியாது என்று இப்படி ஷெய்தானே பின்வாங்கி விட்டான் இதுதான் தாக்கல் இதுதான் நம்முடைய இலக்கு சகாபாக்கள் அடைந்தார்கள் ஒவ்வொரு இப்பாதத்தின் மூலம் அல்லாவே அடைந்தார்கள் அல்லாவே அடைந்தார்கள் நம்முடைய சிந்தனை சுஜோதிலே தூங்கி ஓடுகிறோம் அத்தஐயாத்திலே தூக்கம் போகிறது சலாம் கொடுப்பதற்கு இன்னும் ஒருவர் தற்க வேண்டும் நம்முடைய சிந்தனை உள்ள வேகம் தொகிறார்கள்விட்டு பின்னால் வருகிறார்கள் கேட்டார் என்ன சொல்லலாம் முன்னால் சென்றீர்கள் ஏதோ ஒன்றை குடிக்க பார்த்தீர்கள் பின்னால் வந்தீர்கள் நாங்கள் ஒன்றையும் காணவில்லை என்ற கருத்தில் கேட்டார்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதுடைய கனிகள் பல குலைகள் எனக்கு முன்னால் தொங்கின அந்த பழங்களை கண்டறாத காட்சிகள் சொர்க்கத்துடைய ஒரு பழம் நவியோர்கள் பித்தெடுத்தால் பறித்தெடுத்தால் உலகத்துடைய கண் அதை பார்க்க வேண்டிய ஏற்படும் அதை பார்க்காத எந்த கண்ணும் கண்டறாத பழங்கள் இன்பங்கள் இதுதான் சொல்லுங்கள் என்னோட சாபாக்கள் ஒவ்வொரு இபாதத்தையும் கடைசி நடத்திய கடைசி அல்லாவுடைய இறக்கத்தை அடைய காரணம் உதாரணத்தை மாத்திரம் இந்த தலை குவித்தவரை நான் தொடர்கிறேன் சாஹிபு மாதிரி எல்லாம் அனுசாரி தோழர் தலைவர் முப்பது வருஷ வயதில் தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் இஸ்லாத்தை அல்லாவே அடைந்தார்கள் ஆறு வருடம் ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்து உண்மையான உறுதியான தெளிவான ஒரு முஸ்லீம் ஆகுவதற்கு பத்து பன்னிரெண்டு வருடங்கள் பிடிக்கிறது எந்த காலத்திலே மௌத்து வரைக்கும் புது புதிய முஸ்லிம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய அனைத்தையும் அவர்கள் செய்ய வேண்டும் கடவைகள் ஆறோரிடம் பூர்த்தியாக ஐம்பது வாழ்க்கை ஆறாவது வருடம் மரணம் எந்தளவு அல்லாது அடைந்தார்கள் காயப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஓய்வெடுப்பதற்கு நபர்கள் நோயாளிக்குரிய ரூமை மசில கொடுத்தார்கள் நோயாளிக்கு ஒரு ரூம் மசிலாளிக்கு ரூம் இருந்தது மசியோடைய நிலைமை ஒரு நோயாளி மசூதிக்கு வந்தவருக்கு ஒரு நோயாளி ஆகினால் அவருக்கு ஒரு மருந்து கிடையாது மசூதிக்கு வந்து ஒருவருக்கு வயிற்று வழி ஒரு பொதுவான ஒரு பணத்திலே ஒரு தேன் கோத்தல் இருக்கிறதா ஒரு தேன் பானி ஒரு கரிஞ்சிரம் இருக்கிறதா சுனத்தன மருந்துகள் யாரது ஊராட்சிக்கு போய் வருகிறோம் ஒரு ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் தந்தம் தண்ணி போத்தலை கொண்டு வந்து இது பொதுவான ஒரு மசிலே வருகின்ற ஒருவருக்கு நோயாளிக்கு ஒரு மருந்துக்கு முன்னேற வேண்டும் இலங்கையில பெரும்பான்மையான வசதிகள் முன்னேற வேண்டும் இன்னும் நபியருடைய மசித அந்த அமைப்புக்கு இன்னும் வரவில்லை நீருடைய முயற்சிகள் நபியுடைய காலத்தை நடக்கிறது ஆனால் இன்னும் மனிதர்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற வேண்டிய இடமாக மாறவில்லை நோயாளிக்கு ரூம் கட்டினார்கள் எங்கே மத்திரி வருடத்திலே கண்ணிய வருகிறார்கள் அல்லாவை ஐந்து வருடத்தில் நெருங்கினார்கள் உங்களுடைய உம்மத்தில் இன்று இரவு யாரு மவுத்து மரண அறிவித்தல் வருகிறது எங்கிருந்து வானத்தில் இருந்து மரணிகளை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர் ஒளிபரங்கத்தின் முஸ்லிம் தெரியாது அறிவிக்கிறார்கள் இரவு இடத்தில் மறைவான நம்பிக்கை கிடையாது யார் என்று ஆனால் இரவு கொஞ்சம் சீரியஸாக இருந்தார் கொஞ்சம் நோய் கடுமையாக இருந்தது அப்படியா அவர்தான் மௌத்தாக இருக்கும் ஏன் கேட்டது தெரியுமா உங்களுடைய சோழர் இங்கு மௌத்தாகிறார் உலகத்திலே அல்லாவுடைய அரிசி நடுங்குகிறது ஐந்து வருடம் இஸ்லாம்களை வாழ்ந்த ஒருவருடைய மௌத்து அரிசை நடுக்க வைத்தது எப்படி நெருங்கும் அது மாத்திரமல்ல ஓடிக்கின்றார்கள் இரட்டையை கொஞ்சம் பண்ணி மடித்து ஒதுக்கி எனக்கு இடம் தந்தார் ஜனாதாவை தூக்கி கொண்டு போகின்ற பொழுது ஜனாதா பாரம் இல்லாத வெறும் கட்டியை தூக்கி கொண்டு போவது போன்ற ஒரு காட்சி ஒரு பார்சலை ஐந்து வயது பிள்ளைக்கு கொடுத்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கும் ஐம்பது வயது ஒருவருக்கு ஐந்து கிலோவை கொடுத்தால் சாதாரணமாக தூக்குவார் இரண்டு தூக்குவார் அதே போன்று ஒரு பார்சலை ஒரு பெட்டியை ஒரு பதியை அதை விட சக்தி வாய்ந்தவர்கள் தூக்குகின்ற பொழுது பாரு குறைந்ததாக இல்லாத வெறும் பெண்ணை தூக்கி கொண்டு போவது போன்று காட்சி அளிக்கிறது என்ன இது மாதிரி ஜனாத பாரமில்லை அவரைத்தான் இருப்பார் பரயாசிய பாரம் இல்லை என்று ஏன் பாரம்பரிய தெரியுமா சாதரு மாத ஜனாத தூக்கிக் கொண்டு போகிறார்கள் வாழ்ந்த ஒருவர் தன்னுடைய ஜனாதாவை மலக்குமாற தூக்க வைத்தார் எந்த அரசியலால் எந்த செல்வாக்கால் எந்த குடும்ப பின்னணியால் எந்த பவரால் ஈமானுடைய பவர் அல்லாவை நெருங்கி அடையாளம் அது மாத்திரம் அல்ல ஜனாவுடைய வைபவத்திலே சகாபாக்கள் நபிசல்ல அவர்களை பார்க்கிறார்கள் அதுக்கு முன்னர் ஒரு நிகழ்வு நடந்தது நீண்ட நிகழ்வு படிப்பினைக்கு ஒரு சில விடயங்களை மாற்ற சொல்கிறேன் அல்லாவை அந்தளவு அடைந்தார்கள் அந்தளவு அந்த இறக்கம் வைத்தார் நான் சொன்னேனே அல்லா இறக்கம் வைத்தார் திடீர் ஜிப் இறக்கம் வைத்தார் மணக்குமார்கள் இறக்கம் செய்வார்கள் அவர்கள் வேகமாக சேரார்கள் பையசே ஜனாதவை நோக்கி என்ன சொல்ல எவ்வளவு கஷ்டமாக சிரமமாக அஜிஹ்கள மிக சிரமப்படுத்திவிட்டது எங்களை இப்படி கோவன் பொழுது வேகமாக சேர்கிறீர்கள் எங்களை நடக்க முடியாததாக டயராகி விட்டீர்கள் சார்வை கீவை வில விலை நடத்தார்கள் சொன்னார்கள் யார் சர்ஷலாசுரமர்கள் ார்கள்க்குமார்கள்ட்டார்கள் ஷீதை குளிப்பாற்றுவது கிடையாது அவர் ஜனாபத்துரிய குளிப்போடு இருந்தார் வளர்க்குமார்கள் குளிப்பாட்டினார்கள் எனவே இவர் குளிப்பாட்டப்பட வேண்டியவர் இவர் காயப்பட்டாலும் இவர் ஷஹீத் இவர் மருமையிலே ஷஹீத் அவர் ஷஹீத் அல்ல குளிப்பாட்ட வேண்டும் இவரை மடக்குமார்கள் எனக்கு முன்னால் சென்று குளிப்பாட்டம் முன்பு நான் ஓடி சென்று குளிப்பாட்டுவதற்காகத்தான் போகிறேன் நபியவர்கள் அவருடைய ஜனாதாவை குளிப்பாட்டுவதற்கு ஓடினார்கள் எப்படி அல்லாவுடன் இருக்கும் ஜனாதாவளி பார்க்க நபியவர்கள் மெதுமெதுவாக நடக்கிறார்கள் காலை கிட்ட கிட்ட வைத்து மெதுமெதுவா ஒரு சௌடிதல் நடப்பது போன்று பெரிய ஒரு கூட்டத்தில் நடப்பது போன்று நடக்கிறார்கள் சகாவார்கள் இடம்பெறுக்கி நடக்கிறார்கள் கேட்டார்கள் யார்கள் என்ன சிறிய இடத்தில் நெருங்கி நெருங்கி நடப்பது போல் நடக்கிறீர்கள் வராத எழுபது ஆயிரம் பேரை அல்லா அனுப்பியிருக்கிறார் என்னை ஆறு வருடம் தான் முஸ்லிமான் ஒரு மூமின் ஆறு வருட வாழ்க்கையில் அல்லாவை அடைந்த நெருக்கம் அறுபது வயது இஸ்லாத்திலே கழிக்கிறது ஐம்பது வயது இஸ்லாத்திலே கழிகிறது நாற்பது வயது கழிகிறது இருபது வயது கழிக்கிறது முஸ்லீம் வாழ்க்கை ஒரு என்ன எந்த தண்ணீரிலும் போட்டாலும் ஊராத தரையாத ஒரு ஒரு இறுக்கமான வாழ்க்கையில் தான் நாம் வாழ்கிறோம் நம்முடைய துராணம் அந்த அந்த ஐந்து வயதில் ஓதிய குரான் இன்னும் ஓதுகிறோம் நம்முடைய தொழுகை அந்த பத்து வயதில் சொல்ல தொழுகை முறைதான் நம்முடைய குரானும் தொழுகையும் விவாதத்தும் நம்முடைய பழக்க வழக்கமும் பேச்சும் உடை நடை பாவனையும் அந்த சிறிய பிராயத்திலிருந்து நாம் கண்ணியமான பழகிய பழக்கத்தினை வாழ்கிறோம் என்றால் அல்லாவுடைய அன்பை எப்படி அறிய முடியும் கண்ணியமான ரமதான் வருவது அல்லாவை நெருங்குவதற்கு அல்லாவுடைய அன்பை பெறுவதற்கு அது அன்பு வைத்து விட்டால் கண்ணியமனவர்களை எந்த இடத்தில் யாராலும் நமக்கு எந்த விதமான நஷ்டத்தை ஏற்படுத்த முடியாது அது அவருடைய ஆள் அவருடைய ஆள் இவருடைய ஆள் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் கண்ணியமான உலகத்துடைய சில மனிதர்களுடைய செல்வாக்குக்கு பின்னால் தற்காலிகமாக பதவி வகிப்பவர்கள் அவருடைய ஆள் நாள் இவருடைய ஆள் நாள் அடுத்த எலக்ஷனிலே தோத்தால் அவரும் நம்மை போன்றவர் இன்னும் அவருடைய ஆள் இவருடைய ஆள் நான் அவனை தெரியும் இவனை தெரியும் அல்லாவுடைய ஆள் என்று சொன்னவர்கள் ஊருக்குள் வந்த சிங்கத்தை எந்தவிதமான கண்ணும் இல்லாமல் ஆயுதம் இல்லாமல் அனுப்பினார்கள் அல்லாஹ் அடைந்தவர்கள் உங்களையுடைய காலத்திலே கனிமனுடைய இவ்வளவு இருக்கின்ற பொழுது ஒரு சிங்கம் வந்துவிட்டது கண்ணப்பாதி தட்டு விட்டார்கள் இது உன்னுடைய ஏரியா இல்ல உணர்ச்சி வாழ்வதற்கு காடு இருக்கிறது நீ காற்றுக்கு இது மனிதர்கள் நாங்கள் வாழக்கூடிய இடம் என்று சொல்லி அனுப்பினார்கள் அந்த சிங்கம் தலையை குடித்து விட்டு அப்படியே காட்டு நோக்கி சென்றது என்று இஸ்லாம் சொல்கிறது அல்லாவை அடைந்தால் அல்லாவுடைய கோபத்தை சம்பாதித்தால் அனைத்துக்கும் நாம் பயப்படுவோம் இதன் என்று தேவை கண்டிப்பா எல்லாரும் பத்துக்களுக்கு பயமா இன்னும் அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கவில்லை நமதான் வந்திருக்கிறது அதிலும் அரை பகுதி அடைந்து விட்டோம் அரை வாசி அடைந்து விட்டோம் என்னென்ன இபாதட்டுகளிலே இருந்தென்ற அமைப்புகளில் ஈடுபட்டோம் என்னென்ன அல்லா விரும்புகின்ற அமல்களை செய்தோம் என்ன அல்லா வெறுக்கின்ற செயல்களில் ஈடுபடுகிறோம் என ரமதானிலும் கொஞ்சம் மசிதோடி இபாதத்தோடி நல்ல விடயங்களோடு தொடர்பு இல்லாவிட்டால் பயப்பட வேண்டும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் சொல்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் தெளிவாக அல்ல சொல்கின்ற உலா கல் அறிஞர் உள்ளத்தை மாற்றம் செய்த ஒரு தலை ஒரு தொழிற்சாலை அரசாங்கம் சீல் வைக்கும் யாரும் உடைக்க முடியாது சீல் வைத்து அரசாங்கத்தை அதுபோன்ற உள்ளத்துக்கு சீரடித்தால் கண்ணியமானவர்களை எந்த காலத்திலும் எந்த குத்திமதியும் யாருடைய உபதேசமும் ஏறாது இப்படி நம் நாம் இருக்கிறோமா உள்ளம் சீலடிக்கப்பட்டிருக்கிற அதிகமா அழ வேண்டும் அல்லாவிடம் இசை துபார் செய்ய வேண்டும் சௌகா செய்ய வேண்டும் என்னுடைய உள்ளத்தை இருக்க மாட்டாமல் விரிவாக்க மூசலா மோதிய துவா சுனா நிலை நமக்கெல்லாம் சொல்லித்தந்த துவா பிரபிஷ்வரே சதுரி என்னுடைய என்ன உள்ளத்தை விசாலப்படுத்தியா நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பசுவத்தை தாயால்வா என்னுடைய உள்ளத்தை இறுக்கி விடாது ரூபம் நல்ல கூட உள்ளம் கடினமாகிவிட்டது கல்லிஞ்சமாகிவிட்டது ரமநாளிலும் தவறுகளிலே பாவங்களிலே நோன்பை உதாசீனம் செய்து விவாதத்துக்களை பாதுகாக்குகிறோமா கண்ணி மன உள்ளத்தை சொத்து கேட்க வேண்டும் என்னுடைய உள்ளம் எருகி இருக்கிறது அடையாத அல்லாவிடம் அழ வேண்டும் உள்ளம் உருகி தன்மையின் அழுது அல்லாவுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் கண்ணி மாணவர்களை அந்த அமைப்பிலே ரமதான் பல்வேறு படிப்பினைகளை நமக்கு தருகிறது பல்வேறு பயிற்சிகளை நமக்கு தருகிறது அதில் வாழ்க்கையிலே ஒரு திருத்தத்தை ஏற்படுத்துகிறது திருத்தத்தை ஏற்படுத்துவதற்கு பேர்தான் சௌபா நாம் செய்கின்ற சவுபா முன்னோர்கள் செய்த சவுபா இரண்டையும் நினைத்து பார்த்தோம் கண்டிப்பான நம்முடைய சௌபா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களிலே ஒரு மணத்தியாளர்கள் சவுபாவுடைய காலம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் அறுபத்தி நான்கு நாட்கள் இருபத்தி மூன்று மனுத்தியாலங்களுடைய பாவங்களை ஒரு மனுத்தியாளர் சபையிலே உட்கார்ந்து கழுகி வைத்துச் செல்கிறேன் நம்ம என்ன படிக்க சௌபா குளிக்கிறார் சவுபா குளிக்கிறார் சவுபா குளிக்க போகிறேன் எங்க எதிர்க்குளிக்கிறார் என்பது என்ன மூஸ்பார் ஈஸ்வரம் அல்லாவுடன் கேட்ட ஒரு கேள்விதான் அல்லாவிடம் அதிகமாக பேசிய கலிமுதுவா அல்லாவுடன் அதிகமாக உரையாடிய நபி கேட்ட ஒருவா விடய்தான் அரணி அந்து அல்லாவிடம் ஆகமான விடயங்களை எல்லாம் கொஞ்சம் ஆசையோடு ஆர்வத்தோடு கேட்பார்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள் யார்லா எல்லாம் பல பாத்தியங்கள் அடைந்திருக்கிறேன் ஒரு பாக்கியம் என உள்ளதில் ஆசை அரணி அந்து நிலை எனக்கு கொஞ்சம் ஒன்னச்சாட்சி நான் ஒன்ன கொஞ்சம் பார்க்கணும் அல்லாவோடு பேசி பேசி பேசி அல்லாவை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை எப்பொழுது பார்க்க முடியும் நிச்சயம் நமக்கும் பார்க்க முடியும் பார்ப்பதை அதிசல வாக்களிக்கப்பட்டிருக்கிறது சுவர்க்கவாதிகளுக்கு அல்லா நேரடியார் தோன்றுவான் சொர்க்கவாதிகள் நேரடியாக பேசுவான் மனிதர் வரைக்கும் சொர்க்கவாதிகள் பார்க்கின்ற பொழுது விளங்குவானோ கூட்டத்தில் உண்டை பார்க்கும் பொழுது அரைகுறையாக விளங்கும் அப்படி கேட்கும் பொழுது நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் எல்லோருக்கும் சந்திரன் எப்படி தெளிவாக விளங்குகிறது சந்திரனை பார்க்கின்ற பொழுது யாருக்கும் யாருடைய தலையும் மறைக்காது யாருக்கும் யாருடைய எந்த கட்டிடமும் மறைக்காது சந்திரனை பார்ப்பது போன்ற அல்லாவை அல்லாஹ் நேரடியாக தோன்றுவான் பேசுவான் எப்பொழுது அதை மூசாரை தர உலகத்தில் கேட்டார்கள் ஒரு ஒரு முறைத்தம் இல்லாத அல்லாவுடைய பார்வையில் இது அவ்வளவு தகுதியான கேள்விகள் யாருக்கும் அல்ல உலகத்திலே நேரடியாக காட்டவில்லை நபி சொல்லும்கூட பல திரைகளுக்கு அங்கார்கள் அவரை என்ன ஒதுக்காமல் கண்டிக்காமல் என்ன குருவிட்டீர்கள் என்று சொல்லாமல் தராணி என்னை நீங்கள் பார்க்க முடியாது நேரடியாக என்னை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது வளாற்றின் ஒன்று இளைச்சவள் இந்த மலையை பாருங்கள் பயணித்த கடற மக்கான உபதராணி அந்த மலை அந்த மலை இருப்பது போன்ற அதே இடத்தில் இருந்தால் என்னை நீங்கள் கண்டுகொள்ளலாம் மலைக்கு அல்லாஹ் தன்னுடைய ஒளி முழுமையால் தன்னுடைய ஒரு ஒளி தன்னுடைய ஒரு வல்லமை குதிரத்தை அந்த மலையிலே அல்லாஹ் செலுத்தினால் அந்த மலை அப்படியே சுக்கு நூறாக மாறியது தகர்ந்து போனது இந்த காட்சியை கண்டவுடன் மூசாலைத்தலம் அப்படியே விழுந்தார்கள் மயக்கமுற்று தெளிவடைந்த பொழுது மூசாலைத்தலம் முதலாவது சொன்ன வார்த்தை இன்னி சுபுத்து இலை யாரும் நான் என்னோட தௌபா செய்கிறேன் இப்படிப்பட்ட கேள்வி இதற்கு பிறகு கேட்க மாட்டேன் அதற்கு பின்னால் எங்கும் காண முடியாது மூசாலைத்தரா வல்லாவிடம் அந்த கேள்வியை கேட்கிறார்கள் தௌபா நான் தொழாத பாவி என்று சொல்வதல்ல ஆரம்பிப்பதுதான் சௌபா எனக்கு உன்னை காட்டு என்ற கேள்வியை வாழ்நாளில் கேட்காமல் இருந்தது மூசாலைத்திரா தொழில் தௌபா இன்னைக்கு இறைவான் அவ்வளவு மோமனே எங்களை முதன்மையானவன் நெருங்கி உன்னுடைய பாருங்கள் இங்கு பெற்ற படிப்பினை மூசா இஸ்லாதுரை கூட்டத்தார் கேட்டார்கள் அறிநல்லாக ஜஹரா அல்லாவை கொஞ்சம் தெரியலே காட்டுங்களே அல்லாவை கொஞ்சம் பகிரங்கமாக காட்டுங்களே என்று கேட்க பொழுது மூசாரி தளம் கூட்டத்தை எச்சரித்தார்கள் மூசாரி தள கூட்டத்துக்கு ஓன் பண்ணினார்கள் கண்ணிய மனவர்களே அல்லது இன்னும் ஒரு ஆயத்திலே எனக்கு எங்களுக்கும் ஒரு உருவத்திலே ஒரு தெய்வம் செஞ்சிட்டார்கள் பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு ஒரு உருவம் அதற்கும் மூசாரி தளம் எச்சரித்தார்கள் கண்ணிய என்பது நாம் செய்கின்ற பாவங்களை நினைத்து இருபத்தி ஏழாம் இரவிலே ஒரு சபையிலே உட்கார்ந்து அழுவது அல்ல ஒரு பாவத்தை செய்தால் ஒரு மூவருடைய நிலைமை எனக்கு மேலே இருந்து ஒரு மலை விட போகிறது கல் மலை வருகிறதா வருகிறதா நான் மூகன் ஒரு வார்த்தை பேசினால் கனிமடலே ஒன்றை நன்கா விளை கொள்ளுங்கள் நாம் சில பெரிய பாவங்களை நினைத்து இதை செய்தால்தான் நடக்கம் இல்லாவிட்ட நான் சொருக்கம் பெரிய பெரிய பாவங்களை அடித்திலை தெ தெளிவாக வருகிறது கண்ணிமளி ஒரு அடியான ஒரு வார்த்தையை பேசுவார் அந்த வார்த்தையுடைய பாரதூரம் அவனுக்கு தெரியாது அந்த ஒரு வார்த்தையை வைத்திலே போடுவான் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒரு சூசன வார்த்தை பேசியிருப்போம் ஒருவருக்கு உமாவை பேசியிருப்போம் அதற்கு உண்மையான கௌபா என்ன அவரிடம் போய் மன்னிப்பு கேட்பது யாருடைய மனதை உடைத்தோமோ அவன் மன்னிக்காமல் நல்லா மன்னிக்க மாட்டான் சத்தியத்தமிழ் மூதேவி யாரும் கோவிக்க தேவையில்லை மாற்றமானது தாய் ஸ்ரீதேவி உமாவுக்கே உமாவையில் பேசுகின்ற பாப்பாவுக்கு உமாவை இழு பேசுகின்ற சொந்த பிள்ளைக்கே உம்பாவையில் பேசுகின்ற உத்தமர்கள் நாம் மறுகிறது இந்த ஒரு வார்த்தை அதை எழுதி வைத்து இந்த ஒரு வார்த்தை எழுதி வைத்து அதை மன்னிக்காவிட்டால் அது போதும் நம்மை அல்லாஹ் நரகத்தில் சேர்ப்பதற்கு அதுபோது இதுதான் அபூதர்களின் நிகழ்வு சான்று பெரும்பாலும் பினால பார்த்த ஒரு உயர்ந்தவர்கள் நம்மை போன்ற இடத்து கேட்டவர் நடிப்பவர்கள் அல்ல நம்மை போன்று கண்ணி மனது மேலோட்டமாக அமல் செய்பவர்கள் அல்ல பெரிய உத்தம சகாபி அது இவ்ளவு பெரிய பாஜக என்னுடைய சோழர் என்னுடைய நெருக்கமான நண்பர் அவர் ஓர் ரெண்டு வார்த்தைகள் பேசினால் என்ன என்று மனுப்பாமல் அதை பக்க சார்பாக நடக்காமல் அகோதர் பார்த்த நபியர்கள் சொன்ன வார்த்தை அகோதர் ரே நீங்கள் ஜாகிலியா கால பழக்கம் உள்ள மனிதர் உமாவை எழுந்து இயசுவது எந்த காலத்தை கொடுத்தது எந்த காலத்துக்கு கொடுத்தது எந்த காலத்தை பற்றி கேவலமாக பேசுகிறோமோ ஆட்சிகள் எழுதுகிறோமோ என்ன கம்பேர் பண்ணி பெரிய ஆய்வெல்லாம் செய்கிறோமோ ஒப்பாய்வு செய்கிறோமோ நவீன ஜாகிலேயே புராதன ஜாகிலேயும் என்றெல்லாம் பெரிய பக்கம் பதவி எடுப்பதற்காக டிகிரி எடுப்பதற்காக ஆட்சிக்கு எழுதுகிறோமோ பேசுகிறோமோ அந்த ஜாகிலியா கால பழக்கத்தில் உள்ளதுதான் உமாவை இழுத்து ஒருவர் கேசுவது அது யாராக இருக்கலாம் அது வரதவரட்சி செய்கிற ஆட்சியாராக இருக்கலாம் உடைய பெயர் ஜாகிலி ஜாகிலியா கால நபர் யார் சொன்னது இங்கு நான் சொல்லவில்லை அம்மன் சொல்லல் சொல்ல சொன்னது இன்று பெரிய உயர்ந்த அங்கத்தை அடைந்தவர்கள் சமூகத்தில் பெரிய விஐபிகள் என்பதால் அடிமை அல்ல ஒரு சில தவறுகளை செய்தால் உம்மாவையும் பாப்பாவையும் குடும்பத்தையும் எடுத்து நீங்கள் ஜாகிலியா காலத்தினர் ஜாகிலியா காலத்து நபர் மணலே இன்னும் ஒரு கருத்தில் அவர்களுக்கு அப்படி சொன்னவுடன் அவருடைய அடிமைக்கு பேசினார்கள் அடிமைக்கு எந்த அளவு செய்தார்கள் என்றால் இதுதான் படிப்பினை இரண்டு கிட் வாங்கினார்கள் இரண்டு செர்ட் உடுப்பு சௌபா வைப்பாரு இரண்டு செர்ட் உடுப்பை வாங்கி மேலங்கிய இவரும் அந்த கப்புடைய கீழ் திருவால் அந்த கீழங்கியை அடிமைக்கும் அடிமை உடுத்த கப்புடைய கீழங்கிய இவரும் மாற்றி ஒடுத்து வந்தார்கள் ரெண்டு கத்தை வாங்கி கலந்து மேலங்கிவர் கீழங்கி அப்படி மாற்றி ஒழுத்து விட்டு வந்தார்கள் என்னுடைய ஆடையிலும் அடிமைக்கு நான் மீதியாக நேர்மையாக நடந்து அவனுக்கு கருப்பியின் மகனே என்று நான் பேசிய வார்த்தைக்கு நான் சவுபா செய்கிறேன் என்று உடுத்த ஆடையிலே பங்கு கொடுத்தார்கள் இதுதான் கண்டிப்பான பிரச்சாரம் செய்தார்கள் செய்த விங்கிக் கொள்ள முடியவில்லை ஓடி வந்தார்கள் அதை பகிரங்கப்படுத்தாமல் நல்லாவோடு மாத்திரம் மண்ணி அழுது சௌபா செய்து செய்து அதற்கு அந்த பாவங்களை செய்யாமல் என்றால் சௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் கணைமணலை அது அவர்களுடைய இஷ்டம் ஆனால் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஓடி வந்தார்கள் அனாவசியமாக கோவப்படாது அதிகமானவர்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லோரும் சோதிக்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு என்னைவர்கள் எல்லோரும் நோய் இருப்பதால் கோபிக்க வேண்டும் என்பதல்ல கோபிய விடயத்தில் கோபப்படுவதில்லை அனாவசியமான விடயத்தை ராசகலம் காலை லாத்தகலம் கோபம் அனாவசியமான கோபத்தை கட்டுப்படுத்தும் அதுக்கு பின்னர் அவர் கோபத்தை கட்டுப்படுத்தி வாழ்ந்தார் இதான் தௌபா அவரை விடுவது சவுபா இன்னும் இருந்தால் யார் சொல்லலாம் எனக்கு புத்திமையை சொல்லுங்கள் நீ என்ன ஒரு வாக்குறுதி அவர்களுடன் உடன்படிக்கை போன்ற நீ என்னிடம் உறுதியளிக்க வேண்டும் நான் இதற்கு பின்னர் எந்த தேவையையும் யாரிடமும் கேட்க மாட்டேன் அல்லா வைத்தவிரிடமும் அல்லா வைத்த வேலையான உதவி தேட மாட்டேன் கண்ணியமான அவருடைய சௌமை எப்படி மாறியது அவர்கள் தடவை வாகனத்தில் போகின்ற பொழுது அவருடைய வாகனத்துக்கு இந்த காலத்துல கீ என்று சொல்லுவோம் சாமி அந்த காலத்தில் வாகனத்தை அங்கு மீங்கு செலுத்துவதற்கு கையில சாட்சி அவருடைய சாட்டை கீழே விழுந்தது அந்த சாட்டையை கூட யாரிடமும் எடுத்துக்காருங்கள் என்று சொல்லாமல் தானே இறங்கி வந்து எடுத்து ஏறிக்கின்றார் நான் போய் எடுப்பேன் தெரியுமா நபி என்னென்ன சொல்லி இருக்கிறார்கள் யாரிடமும் எந்த உதவியும் தேடக்கூடாது ஒவ்வொரு தவறுகளை சிந்தித்து பார்ப்போமே பே இருந்து பார்வை கேள்வி என்ன அதிகமாக கேட்கிறோம் என்ன அதிகமா நம்முடைய காதுக்கு தேவைப்படுகிறது எதை அதிகமாக பேசுகிறோம் இதுதான் நம்முடைய சக்கர நிறைவேற்றுக் கொள்ளுங்கள் எதை அதிகமாக காதுக்கு உள்வாங்குகிறோமோ அதுதான் நம்முடைய சக்கர்த்தே தேவைப்படும் எதை அதிகமாக வாயிலே உள்ளோமோ எதை பாதிக்கிறோமோ ஒவ்வொருவருக்கு தெரியும் எது உள்ளே போகிறது இலை குலையாக இருக்கலாம் அதை நெருப்பால் பட்டு வைக்கலாம் அது மூக்கால் உறிஞ்சலாம் எதை அதிகமாக பாவிக்கிறோமோ அதை உறிஞ்சிவிட்டு சான்றுபோபா செய்யாவிட்டால் பழனிகள் இருக்கிறது பழனிகள் இருக்கிறது அதிகமாக இருப்போ அந்த ஒத்து வரும் எப்பொழுதுமே சிலருடைய நோய் என்று பீராப்பு பேசுவது சிலருக்கு நோயாக இருக்கும் அப்படி பீட்டிக்கொண்டுதான் ரூப போகும் இருந்தா என்றால் ஒருவருக்கு போனது குஸ்மார் குஸ்மான் என்று போர் புரிஞ்சால் முப்பைகளோடு சேர்ந்து ஒன்பது காவிரிகளை வெட்டி வீழ்த்தினார் முஸ்லிம்களுடைய சார்பாக வந்து ரத்த சொல்ல கீழே விட முன்னர் பாவம் மன்னிக்கப்படுகின்ற குங்கும வாசல் குங்கும நிறத்தில் இரத்தம் மறுமையிலே மாற்றப்படும் மனமாக வரும் இரத்தம் ஒரு சகிதுடைய ஒன்பது பேர் அதை ஏழு பேரை கீழே காவிர்களை விரோதிகளை கீழே பிறட்டி விட்டு சக்கரத்தில் எல்லா தோழர்களும் பக்கத்தில் எல்லாம் நன்மாராய சொன்னார்கள் அதிகமாக இருப்போமோ அந்த ஏழு பேரை உயர்த்தி செய்கிறீர்கள் பல எதிரிகளை கொண்டு விட்டு நீங்கள் செய்தீர்கள் பாக்கியம் என்று என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் நான் இவர்களை கொண்டது பாக்கியமும் அடைவதற்கல்ல எங்களுடைய வீர பரம்பரை என்ற பெயரைக்குறேன் சொன்னேன்னு எப்படி பேசுவோமோ எதை பேசுவோமோ எந்த சிந்தனையோடு வாழ்வோமோ அந்த ரூபு பெரியும் இறுதியாக வாழை எடுத்தார் அரைகுறை உயிரையும் அவரை வாழால் ஈட்டியால் குத்தி கொண்டு செத்தா வீரர் மூவி சொல்ல வேண்டும் ஷகிதாயினார் இப்பொழுது ஒன்பது பேரை கொண்ட ஒரு நபரை சாதாரண கேவலமான சாவுக்கு இறக்கியது அவருடைய சக்கரத் மாறியது என்றார் நபீட கேட்கப்பட்ட இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது பேசினார் நேர்மாற்றமான வந்தார் காப்பிர்களோடு போர் பெறிந்தார் யுத்த காலத்திலே ஜாவத் முதல் அவர் தாவத்தை முதன்மை வந்தார் ி விட்டார் ஏற்பட்டிருந்தாலும் வித்தகத்திலே தொழுகை முறை வித்தியாசம் கல்யாணம் போன்ற முன்ன பின் சேர்த்து நடந்து நடந்து ஒரு தொழுகை கூட சொல்லாமல் போனவருடைய நிகழ்வு தெரியுமா என்று கேட்டார்கள் சஹாபா கடந்த தொழில் அறிவித்துக் கொள்வார்கள் எந்த சிந்தனை எந்த மைண்ட் இருக்குமோ அந்த மைண்டில் தான் முகத்து வரும் மிக பிரதானமாக சிலருடைய கடைசி நேரம் என மிக பிரதானமாக திரும்ப வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது நம்முடைய ஆசையார் கொடுக்கல் வாங்கல் அதிகமானவர்கள் பகுதி ஒவ்வொரு தொடக்கம் வரை என்னுடைய முழுமையான ஹலாலான பணமா இதற்கு செய்யாமல் கண்ணியமானவர்களை காபத்துள்ளாவுக்கு என்று மன்னிக்க வேண்டும் இமாம் இமாமன் அறமை அறத்திலே தொழிலிருக்கின்ற இமாமுக்கு பின்னால் கண்ணீர் விட்டு அல்லது செய்தாலும் பிறருக்கு கொடுக்க இருக்கின்றரிமை நிலைமையில் உங்களுக்கு மௌத்துவதை கூடாது இந்த சௌகாவில் எல்லாரும் பெயில் தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் பெரும்பாலும் ஆனால் கஷ்டமாக கொடுப்பதற்கு இல்லையா இருக்கிறது பெண் இருக்கிறது பெரிய கம்பெனி இருக்கிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்கிறது வெளிநாட்டிலும் காரிலும் கண்ணி மாணவர்களை மலேசியாவிலும் ஊழல் இருக்கிறது கடையில் இருக்கிறது வருமானம் நீட்டிக் கொண்டுதான் இருக்கிறார் கொடுக்க வேண்டிய கணக்கில் கொடுக்காமல் இருந்தால் கண்ணி மாணவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் சௌகா அல்ல ஒரு அமலும் ஏற்றுக் கொள்ளப்படாது ஏற்றுக்கொள்ளப்படும் பேரளவில் பட்டியலில் எழுதப்படும் யாருக்கு கொடுக்க இருக்கிறோமோ அவருக்கு ஒரு நிகழ்வு சொல்லி முடிக்கிறேன் அபிசலாசலம் அவர்கள் இறுதி நிகழ்வு கொடுக்கல் வாங்கல் பயங்கரம் முட்டி சேர்த்தாவது பிறருடைய கடனை அடைக்க வேண்டும் வீட்டை விற்று அதை வீடு வாங்குவதல்ல வீட்டை விற்று வாங்குவதல்ல வாகனத்தை வெற்றி அதை விட நிர்வாகி வாகனம் வாங்குவது அல்ல விற்கின்ற பொழுதே நீ வைக்க வேண்டும் நான் யாருக்கு கொடுக்க இருக்கிறதோ அவருக்கு கொடுப்பதற்கு இருக்கிறேன் என்றால் தப்பி என்றால் தப்பி விடுவோம் தூங்காமல் அங்கம் எங்க புரண்டு சொல்ல சொல்ல மனைவி கேட்டார்கள் யார் சொல்ல என்ன தூக்கம் போகவில்லை நோய் வறுக்க வேண்டும் கேள்வி கேட்டார்கள் என்ன சிரமம் ஒன்றும் இல்லை கொடுக்க வேண்டிய ஒரு திருகம் அல்லது ஒரு தீனா கணக்கு பாருங்க ஒரு திருகம் மல்லது தீனார் இந்த காலத்து திருகத்தை பார்த்து முப்பது ரூபாய் லட்சம் ஒரு ரூபாய் ஒரு ஐந்து ரூபாய் கோயில் பத்து ரூபாய் கோயில் கொடுக்க இருக்கின்ற பிறருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு திருகம் அது ஒரு தீனால் என்னுடைய வீட்டில் இருக்கிறது கொடுக்காமல் நாம் எப்படி தூங்க முடியும் மன்னிக்க வேண்டும் சிலருக்குறைவு குடிக்காது உங்களுடைய அன்பாக இரக்கமாக பரிதாபமாக சொல்கிறோம் கோடிக்கணக்க மக்களை ஏமாற்றி விட்டு ஏசி ரூமிலே புரட்டை விட்டு தூங்குகின்ற சமூகம் நாம் இத்தனைக்கும் செய்கின்ற அமல்கள் கொடி கொட்டி பரப்பது பெரிய பெரிய பொறுப்புகள் பெரிய சமூக தலைமைகள் வாங்க சீராகவிட்டால் அல்லாஹுடைய பார்வையில் முஸ்லிமர் இல்லை நாம் அறிவஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் ஐந்து லட்சம் வருமானமா இரண்டு லட்சத்தை ஒதுக்குவோம் ஏமாற்றி இங்கிருந்து கொண்டு எங்க இருக்கோம் என்று சொன்னாலும் கொழும்புல இருந்து கண்டியிலே கண்டிலிருந்து காலையில் காலிலிருந்து குறுங்களை கூடத்தால் இருக்கிறார்கள் விட்டான ஒரு பொய்யை கொழும்பில் இருந்து கொண்டு கண்டில் இருக்க சொன்னான் யாரோ மௌத்தாகிய ஆயிரம் கிலோமீட்டருக்கு அங்கால் சொந்தமான ஒருவரை சொந்த மாமா மாமி மௌத்த மையத்து வீட்டில் இருக்கின்ற பொய் விட்டான் எழுதுவார்கள் மையத்து வீட்டில் இருக்கிறாரா தவணை சார் ரோமில் இருக்கிறாரா அசீதலை சாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் எனவே அதை சீராக்கும் என்ன அகலாவுக்கு சீராக்கும் என்னை பேசுவது பலபடியாக இருக்கின்றன சிறபடியை சுட்டுக் காட்டினோம் திருந்துவதுதான் சௌபா தொண்ட்விட்டது அந்த அழுகை தௌபா இது திருத்தோடு நடந்தால் அதுவும் தௌபா இறைய கண்ணியமானே அகலா சீராக வேண்டும் பேச்சினர் உடனடி சீராக வேண்டும் உரிமைகள் பேணப்பட வேண்டும் இறுதிய கண்ணியமானே ஒரு இரண்டு நிமிடம் ஏழைகள் அனாதைகள் பராமரிக்கப்பட வேண்டிய மாகம் வீட்டு காட்டு போன்று செலவழித்தார்கள் கொடை வழி தேடி செலவழித்தார்கள் என்னிடமும் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் பழகாத இருக்கார்கள் ஏழைகள் விதவைகள் நோயாளிகள் நம்முடைய பணம் நம்முடைய சதக்கா இவர்களையும் வந்து அடைய வேண்டும் சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் ஓய்வு பெற்ற உலமாக்கல் மூத்தவர்கள் சேர்மார்கள் நமக்கு சிறிய வயசு படித்து தந்த லட்சம்மா மாரிலிமாக்கள் இருக்கிறார்கள் நமக்கு அரை பார்த்தா ஓதி தந்தவர்கள் நமக்கு ஏதோ ஒரு உதவி செய்த ஒரு குடும்ப உறுப்பினர்கள் இருக்கார்கள் நம்மளுடைய குடும்பத்தைச் சேர்ந்திருக்கார்கள் ஏழைகள் அனாதைகள் சிரமமானவர்கள் சகதை காரிக்கு வசதி வீட்டு பூலி கட்ட முடியாமல் கண்ணீவில் கட்ட முடியாமல் கண்பில் கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கார்கள் கடைகள் எல்லாம் வட்டி கடையிலிருந்து குறைய பேசுகிறோம் ஏன் அவர்கள் வட்டிக்கடைக்கு போனார்கள் அவருடைய பொருளாதார இவர்களுக்கும் தேவை இருக்கிறது இவருடைய சம்பளத்தை நீங்கள் விசாரித்து பார்த்தார்கள் என்றும் உங்களுடைய ஒரு நேர சாப்பாட்டுடைய செலவு நான் கடைக்காட்டு நேரம் படம் கொடுக்க அதை நான் ஒரு நேர சாப்பாட்டுடைய செலவு இமாமுடைய முதல் சம்பளம் கட்டுகின்ற ஒரு நாளைக்கு கட்டுகின்ற செலவு இவருடைய மாத சம்பளம் அதே தான் இவர்கள் வாழ வேண்டும் அதே தான் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் அதே தான் மனைவி மக்களுக்கு செலவழிக்க வேண்டும் அதில் தான் செலவு இமாமல் மோதிரங்கள் உமா பாப்பா பெற்றோர்களையும் பார்க்க வேண்டும் உங்களுடைய ஒரு நேர செலவு ஒரு டினருடைய செலவு பிளேட்டுடைய செலவு பங்கிலே பதிமூரத்து ஐநூறு ரூபா வரைக்கும் இணைக்கு கேள்விப்பட்டது அதை ஒரு பிளேட் போனாலும் போகாவிட்டால் பே பண்ண வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பிளேட்டுடைய சம்பளம் தான் இரண்டு பிளேட்டுகளுடைய சம்பளம் தான் இன்று மத்தியினுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதிலும் எத்தனையோ சட்டம் அதில் எத்தனையோ எத்தனையோ ஸ்டீக்கர்கள் அதில் எத்தனையோ கடின சனம் கொடுக்கின்ற சம்பளம் ஒரு உங்களுடைய ஒரு செலவு ஆனால் அவர்களை போட்டு படுத்துகின்ற பாடே சிறை கைதிகள் பரவாயில்லை அவர்களோடு பேசுகின்ற முறை யாராக இருந்தாலும் யாருக்கு மக்களால் தோற முடியாது கவலையோடு சொல்கிறேன் உலமாக்களுடைய பத்து வாக்களை இருக்கின்ற ஊழியர்களுடைய பத்து வாக்களை நான் ஆரம்பத்தை சொல்லிவிட்டேன் அல்லாவுடைய கோபம் கிடைத்தால் உலகமும் இரக்கம் அன்பும் சப்போர்ட்டா இருந்தாலும் அழிவுதான் அல்லாவுடைய கோபம் அல்லாவுடைய இயக்கம் கிடைத்தால் பாதுகாப்பு தான் கோபம் கிடைத்தால் அழிவுதான் ஈட்டிய பிரிக்கிறது ஓய்வூதியம் இருக்கிறது ஐம்பது வருடம் ஒரு மக்களை மாமச் செய்து நோயாளியாகி வீட்டுக்கு சென்றாலும் ஒரு ஓய்வூதியம் வருமானம் ஒரு ரூபாய் சொல்ல முடிய தைரியம் இருந்தால் என்னுடைய மத்தியில் இருந்து முப்பது வருடம் இருந்து வீட்டிலே கட்டிலோடு படித்திருக்கின்ற ஒரு ஆழிவுக்கு நாங்கள் மாதம் மாதம் ஒரு தொகை அனுப்புகிறோம் பள்ளி இருக்கின்ற நினைத்து கேட்கவில்லை பிறருக்காக நான் பேசுகிறேன் நான் எந்த மத்தியுடைய மாடிக்க வேண்டிய நேரம் உங்களோட நான் பணிவாக நண்பன்கள் எடுத்துக் நீங்கள் அல்லாவுக்கா வேண்டிய பற்றி ஓய்வூதியம் ஈடுபட்டவர்கள் ஊருக்கு தேவை செய்தவர்கள் அவர்களுக்கு அதாவது இருக்கிறது இவர்களுக்கு என்ன இருக்கிறது என்ன கிணறு இருக்கிறது இவர்கள் திருமணம் முடிக்க கூடாதா பிள்ளை வைக்க கூடாதா பிள்ளைகள் படிக்க கூடாதா எத்தனை உணவாக பிள்ளைகள் என்று தெரியுமா பிள்ளை தெரியுமா முதியா கொடுப்போம்டிச்சாம்பர் சில நேரம் என்று போட்டிருப்பார் கதவை இரண்டு மணிக்கு தள்ளினாலும் சிலருடைய மக்களுக்கு கொடுப்பேன் இப்படிப்பட்ட உலக பேசுகிறோம் பேசுகிறோம் அடிக்கிறார்கள் சிலர்கள் குறை பேசுகிறார்கள் சிலர்கள் அவர்களுடைய ரவுடிசம் மன்னிக்க வேண்டும் யாரை சொல்வது இப்படிப்பட்டவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய வாரிசுடைய மனசை வைப்பது நிலைமைகளை சூர நோக்கம் ஓய்வூதியம் ஊழியர்கள் இருக்கலாம் எல்லாருடைய நிரந்தரமான அவர்களுடைய தேவை நிறைவேறுவதை உதவி செய்ய வேண்டும் நோன்களை மாத்திரம் ஒரு அட்டை கொடுத்து விட்டார்கள் ஏற்க பார்ப்பதல்ல இல்லை தக்காத்தல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கண்ணியமான அண்பளிப்பு தக்காத்தல் போது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய உங்களிடம் இருக்க இருக்கின்ற குப்பை உங்களிடம் இருந்தால் குப்பை அப்படிப்பட்ட கடமை அல்ல மனம் ஓங்கு மேலதிக அண்பளிப்பை கண்ணியமாக கொடுக்க வேண்டும் அதையா தான் கண்ணியமானவர்களுக்கு கொடுப்பது அதனால்தான் நபியவர்களுக்கு சக்காத்தும் ஹராம் ஏன் நபி கண்ணியமானவர்கள் கண்ணியமாக கொடுக்க வேண்டும் எனவே இது முதலாவது பாடமாக இருக்கட்டும் நிறவையில் உண்மையான சௌபாட்சியை குடிமக்களை நம்மை மாட்டுவானாக தலைமுடைய பாவளி மனிதர்களாக இஸ்லாமிய வாழ்க்கையை தாயால் விதமான தவறுகளை திருத்தக்கூடிய பகுவதை நிலைமையை சேராக்கியால் நிலைமையை சேராக்கியால் வாழ்க்கையை ஏற்படுத்தியால் ஒற்றுமையான வாழ்க்கையை ஏற்படுத்தி ால் பாதிக்கட்டை செய்யலாம் தொழிற்சாலை வீடுகளையும் இணைந்தவர்களுக்கு சிறந்த ஈடுபட்டார்கள அவர்களுக்கு அந்த கலவரத்தில் முன்னே அநியாயக்காரர்களுக்கார எப்படி நடந்து கொண்டாயோ யாழ்லா அப்படி எங்களுடைய கண்ணுக்கு முன்னாள் நடந்து கொள்ளியாள்லா அநியாயத்துக்கு முடிவெருக்கிறான் நீ சொல்லி இருக்காய் அநியாயக்காரர்களை கட்டி கேட்டிருக்கிறாய்லா சண்டித்திருக்கிறாய்லா அவர்கள் எங்களுடைய அவர்களை கொண்ட எங்களுடைய கண்ணை குளிர வையாள் அவர்களுடன் நடக்கின்ற முறையை வைத்த மனதை குளிர வையாள் தா எங்களை ஆறுதல் படுத்தியாள் வாழ்ந்து கடிமாடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர்வையாக வாக்கு அலமதுலாமி